அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உண்மைக்கு பயப்படுபவன் வேறெதுக்கும் பயப்படக்கூடாது ஒருவரின் அன்புக்கு அடிமையாக முன் பலமுறை சிந்திக்க வேண்டும் அடிமையாகியாபின்னமாக சிதைத்த எனவே எதிலும் அவசரம் வேண்டாம் நட்பானது ஆபத்தை தராத நட்பாக இருக்க வேண்டும் இதையே அவ்வையா தீயாரை காண்பதுவும் தீயார் சொல் கேட்பதுவும் தீயார் குணங்கள் குறிப்பதும் இதே அவரோடு இணைப்பதும் என்கிறார் தீய குணங்களை கொண்டவரை பார்த்தாலும் தீமை உண்டாகும் அவர்களின் தீய சொற்களை கேட்டு அதன்படி நடந்தாலும் தீமை உண்டாகும் தீயவர்களின் தீய குணங்களை பற்றி பிறரிடம் பேசுவது கூட தீமையையே தரும் தீயவர்களோடு சேர்ந்து பழகுவதும் ஒருவருக்கு தீமையையே உண்டாக்கும் என்கிறார் எனவே தீய குணத்தோடு கொண்ட நட்பு தீமையே தரும் என்று அறிய முடிகிறது அறிவில்லாதவனது மிக நெருங்கிய நட்பை காட்டிலும் அறிவுடையவனது பகைமை கோடி மடங்கு மிகச் சிறந்தது தீ பற்றி வள்ளுவர் கூறும்போது நண்பர் போன்று நடந்து கொண்டு செயலில் தீங்கு செய்யும் இயல்புடையவரின் நட்பு நனவில் மட்டுமல்ல கனவிலும் துன்பம் தரும் என்கிறார் கனவினும் இன்னாது மண்ணோ வினைவியறு சொல்வேறுபட்டார் தொடர்ந்து என்கிறார் எனவே தேவையற்ற அல்லல் தரும் தீநெட்பை விட்டுவிடுவதே சிறந்தது தீநெட்பின் விளைவை நாம் இந்த கதையில் அறியலாம் ஒரு காட்டில் நரியும் கழுதையும் நண்பர்களாக இருந்தனர் இரண்டும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டன நாள்தோறும் ஒன்றாகவே சேர்ந்து இறை தேடச் செல்லும் இரண்டு பேரில் யாருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டால் மற்றவர் ஆபத்தை விளக்க போராடுவது என்று நரியும் கழுதையும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்து கொண்டனர் ஒரு நாள் நரி தன் நண்பன் கழுதையை இறை தேடுவதற்கு கழுதை இருக்கும் இடம் நோக்கன்று உண்டு சிறிதின் தூரம் சென்றதும் அந்த பக்கமாக சென்ற சிதத்தை கண்டு நடுங்கியது எப்படியாவது உயிர் தப்ப வழி உண்டா என்று யோசித்தது ஒரு வழி நரிக்கு புலப்பட்டது அதாவது தன் நண்பர் கழுதையை காட்டி கொடுத்துட்டு தான் தப்பித்துக் கொள்வது என்று முடிவு செய்தது நரி உடனே சிங்கத்தை நோக்கி மண்ணாதி அற்ப பிராணியாகிய என்னை கடித்ததால் உங்கள் பசி சற்று அடங்க போவதில் உங்களுக்கு நான் ஒரு மாற்று ஏற்பாடு செய்து தருகிறேன் கொடுத்த கழுதை ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் சிரமம் இல்லாமல் பிடித்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன் அந்த கழுதை இரண்டு மூன்று நாட்களுக்கு உங்கள் உணவுக்கு ஆகும் என்று கூறியது நரி ஏற்பாட்டுக்கு சிங்கமும் ஒப்புக்கொண்டது நரி சிங்கத்தை ஓரிடத்தில் மறைவாக இருக்குமாறு விட்டு கழுதையின் இருப்பிடத்திற்கு சென்று கழுதையிடம் சென்று நண்பனே செல்லலாமா என்று கழுதையை அழிக்கொண்டு சிங்கம் மறைந்திருக்கும் இடத்திற்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்திய சிங்கம் கழுதையின் மீது பாய்ந்து அது கொன்றது பிறகு சிங்கம் நரியின் மீதும் பாய் பிடித்துக் உடனே நரி பதவிப்போய் மகாராஜா எனக்கு பதிலாகத்தானே கழுதையை காணிக்க வந்தேன் இப்போது என்னையே கொள்ளம் வந்துவிட்டீர்கள் நடுக்கத்துடன் நரி கேட்ட நெருக்கமான நண்பனையை காட்டி கொடுக்க தயங்காத உன்னை இனி நம்ப முடியாது நாளை நீ உயிர்த்த போவதற்காக வாய்ந்த ஒரு விலங்கிடம் என்னை காட்டி கொடுக்க மாட்டா என்பது என்ன நிச்சயம் ஆகவே உன்னை உயிரோடு விட்டு வைக்க கூடாது என்று கூறிக்கொண்டே திங்கம் நரியையும் கொன்று வீழ்த்தியது இதை இதற்குத்தான் கெட்ட நண்பர்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களால் உங்களுக்கு தீமைதான் ஏற்படும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் தீய நண்பர்களால் நமக்கு தீமைதான் ஏற்படும் பாதுகாப்பாக அமையாத கீழ் தீய நட்பு ஒருவருக்கு உண்டாவதை காட்டிலும் உண்டாகாமல் இருப்பதே திறந்தது என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தகாத இடத்தில் காட்டும் தாராளம் நமக்கே தீமையாகும் கெடுவான் கேடு நினைப்பான் தன்வினை தன்னை சுடும் என்ற பழமொழிகள் இந்த கதைக்கு எடுத்துக்காட்டாய் அமை எாய் அமைவதை அறிகிறோம் தீய சகவாசம் தீமையை தரும் ஆபத்து உண்டு கொள்ளும் நண்பனின் நட்பை விட்டு ஒழிப்போம் ஆபத்தில் அறியலாம் மற்ற அர்குணத்தை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி